அறிவிக்கின்றார்கள் விட்டையை அதாவது காய்ந்த மலத்தை சாப்பிடும் முட்டகத்தில் சவாரி செய்வதை நபி சல்லு அலிசல்ல தடை அவர்கள் தடை தா இரண்டு ஐந்து ஐந்து எட்டு